ஓம் பிரபன்னாரிஜாத்தாய கபானே ஞானமுத்ரா கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம மெய்யன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய ஸ்லோகங்களுக்கு முடிந்தவரை நாம் தினந்தோறும் அர்த்தம் தெரிந்து கொண்டு வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் ஒன்பதாம் தேதி அக்ஷய திருத்தியை அன்று தொடங்கப்பட்ட இந்த வகுப்பானது நாள்தோறும் பெரும்பாலும் தடையின்றி நடந்து வருகிறது எல்லாம் இறைவனுடைய திருவருள் குருவினுடைய பேரருள் பதினோரு அத்தியாயங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இந்த பன்னிரண்டாவது அத்தியாயத்திற்கு பக்தி யோகம் என்று பெயர் யோகம்னு சொன்னால் தலைப்பு அப்படிங்கிறத பல முறை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் யோகம் என்று சொல்லுவது தலைப்பு சங்கதி விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர் பொருள் என்றெல்லாம் நாம் அர்த்தம் பண்ணியிருக்கோம் பக்திங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம் இந்த பக்திங்கிற சொல் ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் இந்த அத்தியாயத்தில் பக்தனை பற்றி சொல்லப்போகிறார் பக்தன் பக்தனுடைய பக்தி அதுதான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஒரு பக்தன் பக்தியை பற்றி தெரிந்து கொண்டு பக்தியை வளர்ப்பது பக்தியை வெளிப்படுத்துவது மிக நுணுக்கமான ஒரு கருத்தாக இந்த பக்தி என்ற சொல் அமைந்திருக்கிறது ஆ இந்த அத்தியாயத்திலே பகவான் பக்தியை பற்றி பேசப்போகிறார் பிரசித்தமாக இது பக்தி யோகம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய பொருளை நாம் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த காலத்திலே பக்தி என்பது எவ்வளவு சரியாக எல்லோராலும் புரிந்து என்பதை பற்றிய ஐயப்பாடுகள் அவ்வப்பொழுது எழுப்பப்படுகின்றன அந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்க வேண்டியிருக்கிறது நான் அத்தியாயத்தை தொடங்கி விடுகிறேன் பிறகு இந்த பக்தி என்ற சொல்லுக்கு பொருளை நான் சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் விளக்குகிறேன் ஆக இந்த அத்தியாயத்திற்கு பக்தி என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்த்தால் அது தெளிவாக விளங்கும் அந்தந்த அத்தியாயத்திலே அந்தந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலே அர்ஜுனன் ஒரு கேள்வியை பகவானிடத்திலே கேட்கிறான் அல்லது ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துவதாகவும் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் ஸ்லோகத்தினுடைய விஷயத்தை ஸ்லோகத்தை படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அர்ஜுனவுவா ச एवं सतत युक्ताये ஏம் சதயுக்தே பக்தாஸ் ஏரமியம் கே யோகவித்தமா அர்ஜுனன் பகவானிடத்துல ரொம்ப ஸ்ரத்தாபக்தியோட பணிவோட தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகபூர்வமான விஷயத்தை வெளிப்படுத்துகிறான் ஏவம் சதத யுக்தாக இவ்வாறு எப்பொழுதும் இறைவனிடத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்கள் உயிராகிய தன்னுடைய வாழ்க்கையை அதாவது உடலோடும் உள்ளத்தோடும் உணர்ச்சிகளோடும் நிறைந்திருக்கின்ற இந்த உடல் வாழ்க்கையை இறைவனோடு உயிரானது தொடர்பு கொள்ளுகிறது தாய்மானவர் மிக அழகாக ஒரு பாடல் பாடினார் தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேஷாய் பராபரமே ரொம்ப அழகான இந்த பராபரக் கண்ணி நம்ம சிந்திக்கணும் ஒருவனுக்கு தாய் யாருங்கிற உண்மை தெரிஞ்சால் தன்னை படைத்து காத்து அதாவது தனக்கு உடம்ப தனக்கு உடம்ப படைத்து காத்து அருள் புரிகிற ஆண்டவனை தவிர வேற எதுலையும் மனசு போகாதுன்னு அர்த்தம் தன்னை அறிந்தால் நான் யாருன்னு புரிஞ்சா தலைவன் மேல் பற்று தலைவன் சொன்னால் இந்த உலகத்திற்கு தலைவன் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற ஆண்டவன் ஆக அந்த ஆண்டவனிடத்தில் தான் மனசு போகும் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ இந்த உண்மை புரிஞ்சாச்சுன்னா வேறு எதிரியாவது பிடிப்பு ஏற்படுமா என்பது தாய்மான்வருடைய கேள்வி இந்த இடத்துல அதை நான் பகிர்ந்து கொண்டேன் மேலும் நாம் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சிந்திப்போம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு நன்றாக படிப்பதற்கு நன்றாக புரிந்து கொள்வதற்கு செய்யட்டும் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம भक्तियोगः அதோோயோக அர்ஜுனவு சே பரியுமியம் கே யோகவித்த எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்